வணக்கம் நற்றினியின் ஆயிரத்து முன்னூற்று ஐந்தாவது செய்தி சேவை டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி மார்கழி மாதம் மூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகி உள்ள சுல செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமளம் சே சசிகுமார் தமிழக செய்திகள் மதுரையில் ரூபாய் 1264 கோடியில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இத்தகவலை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் கஜா புயல் தாக்கியதால் மின்சார கட்டமைப்புகள் சிதிலமடைந்த நிலையில் ஆழ்குழாய் கிணறுகளுக்கு கடந்த ஒரு மாத காலமாக மின்சார விநியோகம் நடைபெறவில்லை இதனால் திருவாரூர் மாவட்டத்தில் முப்பத்தி இரண்டாயிரம் ஏக்கரில் நீரின்றி நெற்பயிர்கள் கருகி வருகின்றன நாட்டின் இயற்கை வளங்களான கனிமங்கள் சட்டவிரோதமாக கொள்ளையடிக்கப்படுவதை இரும்பு கொண்டு ஒடுக்க என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது குற்றங்களை தடுக்க முதுகொலும்பாக இருக்கும் குற்றப்பதிவு அமைப்பு காவல் நிலையத்தில் மின்பற்றப்படவில்லை என கோபத்துடன் பேசினார் கிரண்பேடி இரண்டாயிரத்தி பத்தொன்பது 1 ஒன்றாம் தேதி முதல் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த தடை விதித்து தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது சென்னையில் குளிர்ந்த காற்று வீசி வெப்பநிலை மிகவும் குறைந்த நிலையில் இதற்கான காரணத்தை தனியார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் விளக்கியுள்ளார் செங்கல்பட்டையடுத்து ஆத்தூரில் அரசு மீன் வளர்ப்பு பண்ணை ரூபாய் ஒரு கோடியில் விரிவாக்கம் செய்யப்பட்டு இருபது லட்சம் மீன் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மதுராந்தகம் நகராட்சியின் பாதாள சாக்கடை திட்டம் தாமதமாகி வருவதால் குடியிருப்பு பகுதிகளில் வழிதோடும் கழிவுநீரால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதைத் திட்டத்தை நிறைவேற்ற நகராட்சி மண்டல நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னையில் பிரபல ரவுடியின் பிறந்த கொண்டாட்ட விருந்தில் நகரின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ரவுடிகள் கலந்து கொண்டது தெரியவந்துள்ளது இந்திய செய்திகள் புதிய முத்தலாக் மசோதா மக்களவையில் கடும் அமளிக்கு இடையே தாக்கல் செய்யப்பட்டது இந்த மசோதாவை தாக்கல் செய்ய காங்கிரஸ் எம்பி சசிதரூர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் ரஃபேல் விவகாரத்தில் தணிக்கை குழு அதிகாரி மற்றும் தலைமை வழக்கறிஞர் ஆகியோரை நாடாளுமன்றத்தின் பொது கணக்கு குழுவில் அழைத்து விசாரிக்க இருப்பதாக அதன் தலைவரான மல்லிகார்ஜுன் கார்கே கூறியுள்ளார் தொலைக்காட்சிகளில் பேட்டிதரும் தரும் புலந்த் ஷெகர் கலவர குற்றவாளிகளை கைது செய்வதில் உத்தரப்பிரதேச போலீசார் மெத்தனம் காட்டுவதாக புகார் அளிந்துள்ளது ஹெலிகாப்டர் ஊழல் வழக்கில் ரூபாய் இருநூற்று எழுபத்தி ஆறு கோடி அளவுக்கு சந்தேகத்துக்குரிய வகையில் பணப்பரிமாற்றம் நடைபெற்றது அகஸ்ட்ரா வெஸ்ட்லேண்ட் நிறுவனத்தின் தணிக்கை அறிக்கை மூலம் அம்பலமாகியுள்ளது ரஃபேல் போர் விமான ஒப்பந்த விவகாரத்தில் எவ்வித முறைகளும் இல்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய போதிலும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்றனர் உத்தரப்பிரதேசத்தின் தலைநகரான லக்னோவின் காவல்துறை கண்காணிப்பார் சார்பில் திடீர் சோதனை நடைபெற்றது இதில் பணி செய்யாமல் அந்த நேரத்தில் செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்த போக்குவரத்து தலைமை காவலர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அடுத்த வரும் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் மேற்கு வங்க மாநிலத்தில் தனித்து போட்டியிட தயாராகிறது அயல் நாட்டு கிழக்கு ஆப்பிரிக்க நாடான சோமாலியாவில் அமெரிக்கா நடத்திய வான்வொலி தாக்குதலில் அறுபத்தி தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் ஐ எஸ் தீவிரவாதிகளை நீதிக்கு முன்னால் கொண்டு வர வேண்டும் என்று அமைதிக்கான நோபல் பெருசு பெற்ற நாடியா முராத் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளால் அணு ஆயுத அழைப்பு நிறுத்தப்படும் சூழல் ஏற்படும் என வடகொரியா மிரட்டியுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான மிஸ் யூனிவர்ஸ் பிரபஞ்ச அழகியாக பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த கேட்ரியோனா கிரே தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கடந்த நான்கு வாரங்களாகவே பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் மட்டுமல்லாமல் எங்கு பார்த்தாலும் போராட்டம் கலவரம்தான் இது அதிபர் எம்மானுவேல் மெக்ரானுக்கு பெரும் தலைவலியாக உருவெடுத்துள்ளது இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தனது பதவியை ராஜினாமா செய்தார் நேபாளத்தில் மலைப்பாதையில் சென்ற வேன் ஒன்று தவறி ஒழுந்து விபத்துக்குள்ளானதில் இருபது பேர் வழியாகினர் பலர் காயமடைந்தனர் கூகுளில் முட்டால் என்று தேடினால் அமெரிக்க அதிபர் டிரம்பின் புகைப்படம் ஏன் வருகிறது என்ற கேள்விக்கு சுந்தர் பிச்சை பதிலளித்திருக்கிறார் இஸ்ரேலின் தலைநகராக அமெரிக்கா அங்கீகரித்து ஒரு ஆண்டுக்கு பின் மேற்கு ஜெருசலேமை தலைநகராக ஆஸ்திரேலியா அங்கீகரித்தது எல்லைச்சுவர் குறித்து அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று மெக்சிகோ அதிபர் ஆண்ட்ரஸ் தெரிவித்துள்ளார் வணிகச் செய்திகள் சந்தைக்கு வருவதற்கு முன்பே ஓட்டி பார்ப்பதற்காக இந்தியா முழுவதிலும் இருந்து பத்திரிகையாளர்களை வரவழைத்திருந்தது நிசா நிறுவனம் ஐநூறு சி சி மோட்டார் சைக்கிள் தயாராகி கொண்டிருக்கிறது இந்திய தொலைத்தொடர்புத்துறை நிதி நெருக்கடியில் உள்ள நிலையில் ஓடபோன் ஐடியா நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபது வரை அலைக்கற்ற ஏலம் நடத்த வேண்டாம் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது இமார் எம்ஜிஎஃப் நிறுவனத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குநர் ஸ்ரவன் குப்தாவின் சுவிஸ் வங்கி கணக்கில் உள்ள கருப்பு பணம் ரூபாய் பத்து புள்ளி இருபத்தி கோடிக்கு ஈடான சொத்துக்களை கைப்பற்றியுள்ளதாக அமலாக்கத்துறை கூறியுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு பல்வேறு அத்தியாவசிய பொருள்களின் வரி விகிதம் குறைந்துள்ள நிலையில் இந்திய குடும்பங்களின் சேமிப்பு சராசரியாக மாதத்துக்கு ரூபாய் முன்னூற்றி இருபது அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சகத்திலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது வங்கிகள் இணைப்பால் கிளைகள் மூடப்படும் சூழல் உருவாகியுள்ளதாக அகில இந்திய வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பின் தலைவர் வெங்கடாச்சலம் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் பெர்தில் நடந்து வரும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய பந்து சமாளிக்க முடியாமல் விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி தள்ளாடி வருகிறது பெர்த் டெஸ்டில் அபாரமாக விளையாடி விராட் கோலி சதம் இது அவரது இருபத்தி சதமாக அமைந்தது இதன் மூலம் விரைவாக இருபத்தி ஐந்து சதங்களை வீரர் என்ற பெருமையை விராட் கோலி பெற்றார் அவர் நூற்று இருபத்தி ஏழாவது இன்னிங்ஸில் இந்த மைல்கிள்ளை எட்டியுள்ளார் உலக பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் பி வி சிந்து இறுதி சுற்றுக்கு முன்னேறினார் உலக கோப்பை ஹாக்கி தொடரில் முதன்முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறி சாதனை படைத்தது பெல்ஜியம் அணி சிறை செய்திகள் சர்க்கர் படம் ரிலீஸ் ஆனதைத் தொடர்ந்து விஜய் மீண்டும் அட்லியின் இயக்கத்தில் நடிக்கப் போகிறார் இந்திய திரையுலக இயக்குநரான ரோஹித் மிட்டலை திருமணம் செய்துள்ளார் நடிகை சுயேதா பாசு சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் உருவாகியுள்ள கனா படம் விரைவில் வெளியீடு காணவுள்ளது